இப்படி எல்லா பூகோளம் ஜோதிர்கோலம் சிம் சுமாரஸ்தானம் எல்லாத்தையும் வர்ணிச்சு விட்டு கடைசியில நரக்கம்னு அதுவும் பகவானுடைய ஒரு தாமசமான சரீரம் எல்லாம் பகவதூபம்னு இருக்கா இந்த பிரபஞ்சமே ஞானிகள் அப்படித்தான் பார்ப்பார் சொன்னால் அது இங்க இருக்குன்னு கேட்டா அது அப்படியே ஆகாசத்துக்கும் பூமிக்கும் ரோதசியோர் அந்தர்தேஷேஷு வேதம் சொல்லித்தது இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாம அப்படி வெட்டி இருபத்தோரு நடக்குங்க சண்டை இந்த நாடு இந்த நாடு பிரிச்சுக்கலாம் பாருங்க சண்டை போட்டுக்கிண்டு அது மாதிரி இந்த தகவல் அங்கேயும் இருபத்தி ஒண்ணுங்க சில பேர் இருபத்தி எட்டா தான் பிரிக்கணும் காலசூத்திரபத்தவனம் முகம் அந்த கிருமிபோஜனூர் வஜ்கண்டீகரணி பூயோக பிராணரோனே அய்வானூர்னூர்ந அப்படியே ஆத்திரம் உட்காந்துருப்பான் நான் வந்த போயிருக்கிற சமயத்துலேருந்து இல்லாத போது எடுத்துட்டு போடுவோம் நேராக எடுக்கிற போதே அப்படியே விசிறிக்கிற போல விசிறிப்பான் விசுரிய கையோட போயிடும் விசிறி நல்லவா கூட தவிர போடும் அது மட்டும் கப்படி போயிடும் விசிறி தடி இதெல்லாம் அப்படியே போயிடும் பொ திரும்பிக் கொடுக்க மாட்டான் அதை விடுபட்டு சுட்டு நடுவான் அப்படி போயிடுவது அப்படி அவனுக்கு தாமிசிரம் நான் இல்லாத போது திருடுறக்கு கபட்டமா பழகி திருடுறானே அவனுக்கு அந்த தாமிஸ்ரம் ரவுடவம்னு ஒரு நரகம் சர்பத்த காடலும் அதி குரூலமான ஒரு சத்துவமா ஒரு பிராணி அது ஆருக்குனா அனபிவிய பரவியதான பரவுன இப்ப குழந்தை இருக்கு ஒரு வயசு குழந்தை அதுக்கு கண்ணத்தில் அடிச்சா வலிக்கும் தெரியாது நம்ம கண்ணுக்குட்டி இருக்கு காலால் உதச்சா நமக்கு வலிக்கும் தெரியாது கால ஓட்டப்படாது நமக்கு கஷ்டம் தெரியாம தப்பு பண்ணினால போய் நாம் வந்து சிட்சிக்கப்படாதான் அப்படி சிக்ஷனுக்கு எல்லாம் கௌரவம் ஒரு ஒரு நடக்க சொல்லு வந்த இந்த காலசூற்றம்னு ஒரு நடக்கம் ஒரு தட்டி வரைச்ச திண்ணில இலை போடுவோம் அப்ப அவனுக்கு வராதுன்னு சொல்ல முடியாது யாத்திரை சொல்ல முடியாது அவன் அதுக்காக அந்த சமயம் வரா இப்படி வரைய போய் சொல்லப்படாதான் என்ன சம்பந்தியா ஆஹாங்கிறதுக்கு சௌகரியம் அதுக்காக அப்படித்தான் போக வேண்டியிருக்கு அதுதான் அப்படி வந்து அவன் ஒன்னும் சொல்ல முடியாது அப்படி சித்திரி சித்த பாப்பனாச்சிருந்தான் ஏன் வச்சிருந்தான் தகுதி வச்சு என்ன அவன் ரேடியோ மேலதும் கேட்பான் ஸ்கூல்ல வச்சதுக்கே ரேடியோ மேல வச்சா குணு குண்டு போய் வச்சாங்க கூவிச்சு மாட்டானா பூஜா ஜலத்தை கிடைய கூட்டி விடுவோம் ரொம்ப கோவிச்சுப்பானா அவன்கா வேற ஒண்ணுமில்லை ஏன் வந்தே நீ நடந்தான் போடும் சொல்லாம் புது பார்த்து புதுத்து விடாம சாப்பிடலாமா கண்ண கண்ண குத்துமா பரந்து பாபிக்கு ஒரு நரக்கமா காலசூத்திரம் ஆறு நாள் தேவிஷத்தை விட்டவன் அம்மா தாவை தூஷிச்சவன் வேதத்தை விஷவன் அமாவா தர்ப்பணத்தை விட்டவன் ூத்தேபயோபரிலே தப்த உபயா அபித்திய அபிலேஷி கிருசா ஆ வேதத்தை விஷவன் வேத வித்துக்களை விஷவன் பித்திருக்களை பூஜிக்காம விட்டவன் குளத்துல பண்ணிட்டு வந்த தேவதாச்சனங்களை அப்படி விட்டுடுறது விட்டுடுவோம் சோமொலி பிரார்த்தனை அதான் எனக்கு நம்பிக்கை இல்லையம்மன் சனிக்கிழம சமாராசனை சிவா கிழம சமாராணை தான் வாண்டாம்மன் அப்படி எல்லாம் பண்ணுவோம் அவனுக்கெல்லாம் தனியா காலசூத்திரமும் ஒரு நரகமும் பதினாயிரம் யோஜன தூரம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்குமா அங்க என்ன விசேஷம்னா ஒரு பெரிய ஒரு தாமிரமயமான பாத்திரம் அத்தனை அகலம் பெரிய பாத்திரங்கள் மலையாளத்துல போய் பார்த்தா தான் பாக்கலாம் பிரீதிக்கு வச்சிருப்பாள் இது பதினாயிரம் யோஜன தூரமும் தாமிரமயமான பாத்திரம் கீழ் அக்னி மேல சூரியன் எரியுமான் தக அது அதுல இந்த பையல பப்படா முடிக்கிறா போல தள்ளுவன மாசவாழ் எமது ஊத்தாள் விழுந்த உடனே தவிப்பனா இந்த பையன் ஏ இவனுக்கு என்ன அங்கே சிரமம்னா கால் கிடையாது கை கிடையாது தலையிசிக்கா அபானி அப்பாத்து அகேஷா பதம் ஏனால என்ன மாலை போட போறானா கை எண்ணத்துக்கு இருந்தாள் என்ன கோயில பிரதட்சணம் பண்ண போறானா கால் எண்ணத்துக்கு அகேஷ் ஆசா தலையில சிகை என்னத்துக்கு என்ன பூ வச்சு போறானா கல்யாணமாயவனுக்கு இது மூணும் கிடையாதான் ஏன் கிடையாதுன்னா இதெல்லாம் இருந்தா டயத்தை கெடுத்து போடுவா அந்த பய கையால தடுப்பன் பிடிச்சு வேஸ்டா போய்டும் அவன் என்ன ஜெனரல் ஆஸ்பத்திரியில ஒரு ஆபரேஷன் காரனுக்கே எல்லாருமா நின்றுப்பானான் அவன் அப்படி அப்படி போட்டு போட்டுட்டு போவேன் உண்மையை வந்து மூணு நாளைக்கு வந்து பாப்பான் அது மாதிரி அவன் எத்தனை பேருல வந்து கூ வரிசையில வந்து நிக்கிறது பாப்பிகள் இவன் கையாலையும் காலாலையும் தள்ளி ஓடிக்கின்றான் நான் எனக்கட்டு போயிடும் அதுக்காக தொம்பனை விட்டு அம்மி கூட சொல்லுவோம் பாருங்க ஆஸ்பத்திரியில அவன் கோவிட் வாரம் பிடிக்காது சில வயலுக்கு நாலு தொம்பனை விட்டு அம்மா சொல்லுவான் ரெண்டு ரூபா பணத்தை குடிச்சு அவன் கையாலையும் அம்மியை நான் கத்துவன் வெயுவன் தட்டுவன் வாயை புடிடாம அவன் விஷயம் வெய்ய ஆரம்பிச்சா ராயை அமைச்சி விடுவான் புண்ணியமான ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு போறது அப்படிதான் பண்ணி விடுவான் தாங்க கைகால்கள் இல்லாம அங்க விழுந்து தவிப்பனாம் பாவி தவிசத்த விட்டேடா நன்னா தெரிஞ்சு விட்டே அம்மாவா சென்னைக்கு காபி குடிச்சு விட்டே தகிஞ்சி வெப்பி பட்சையேத்து ஒன்னும் சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கேடா அப்பா பட்ட பாட்டுக்கு நீ அது கூட பண்ண வேண்டாமா அம்மா பத்து மாசம் சுமந்தத்துக்கு அவளை மறக்கலாமா ஒரு போட்டர் மூட்டை தூக்கிட்டு வந்தா என்ன என்ன பாடுபடுத்துறான் ரெண்டு ரூபா மூன்று ரூபா கேட்கிறான் ஒரு பொட்டியும் ஒரு மூட்டையும் ஒரு படுக்கையும் தூக்கிட்டு வந்தா 3 சாமான் நான் சேங்கிறேன் இப்படி மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு பத்து மாசம் சுமந்த அம்மாக்கு என்ன பண்ண முடியும் சொத்து முழுக்க எழுதி வச்சா போடுவேன் ஆகினாலே அடிப்பனா ஹிம்சை பண்ணுவோன்னா கீழ் திரளா அழுவனா ஆனா தவிக்கிற நாள் மட்டும் குறைச்சல் கணக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் பைசா கணக்கு மாதிரி சுலபமா பண்ணி என்னன்னா பெரிய காராம்பசுவை கொண்டு நிறுத்தி அது உடம்புல எத்தனை ரோமா இருக்கோ அத்தனை ஆயிரம் வருஷம் இந்த பையன் அங்கேயே குடியிருக்கணுமா ரொம்ப தவி பண்ண முட்டா விஷயம் பண்ணாம சாப்பிடுவேன் அல்லது விஷயம் பண்றவாலையாவது மாசத்துக்கு ஒரு தடவை ஆத்த வந்து பணச்சிருக்கணுமா அப்படி இல்லைன்னா கிருமி போஜனம் சாதுக்குள் வந்து வைஷ்வே பண்ணி இருக்க மாட்டா கால் இருக்க மாட்டா சில ஆத்துல ஊக்குவி சாக்கிரிக்கு டின்னர் நடக்கும் அப்படி இருக்கும் சில கிரகம் அதுக்கு சூன்யாவசம் ஆத்மா சுபாச்சாரியா சூன்யமான வீடு அது எல்லாவது வரணும் பாக்கி பேருக்கு போடுவோம் எல்லாருக்கும் அண்ணா அன்னஸுதான் பாத்திரம் எல்லாருக்கும் தான் பாத்திரம் சாதுக்குள் அப்படி வரணும் அவட்சியில ஏதாவது போகணும் ஆச்சவனை தீர்த்தமாவது உள்ள போகணும் இல்லைன்னா அது சூன்யமான வீடுன்னு விட்டாள் சூன்யாவச ஆத்மாபி காலேயே காமையில் அலட்சித்தான் சுகாச்சாரியார் சூன்யாவசம் ஸ்ரீதர சுவாமி தர்ம கர்ம சூன்யம் கிரகம் நாள் அவன் ஒரு வயசு தேவன் ஒரு சாதுக்குள் கால்பி இருக்க மாட்டா ஆச்சிரமன் பண்ணிருக்க மாட்டா அப்படி இருக்கு சில வீடு அதெல்லாம் என்ன வீடு தெரியுமா இருப்பாள் அப்படி எல்லாம் போய் சொல்லிருக்க அவன் மறிச்சதே அவன் என்ன பண்ணுவானா கிருமிபோஜனம்னு ஒரு பெரிய நடக்கமா அது என்ன இருக்குமா லட்சம் கணகு திண்டுக்கல் கணர் மாதிரி இருக்குமா ரெண்டுக்கள் எல்லாம் புண்ணியக் கட்சம் அந்த கணத்துல ஒரு பய விழுந்துட்டான் கரையில இருக்கிறவன் அடிபட்டு விடுத்தோன்னு காட்டான் விழுந்தாகல தாகமா இருக்கு அனுப்பணும் ரொம்ப தாகமா இருக்கு இன்னும் விழுந்து ஆகல நான் ஒரு போய் மாட்டின்னுட்டேன் நம்மட்டேன் நம்ம அன்னைக்கே ஆட்சி பரப்பு விட்டான் ரொம்ப அவசரம் தந்தசாதனத்துக்கு இருக்கிறார்கள எட்டு பேரா இருக்கிறேன் பல்லு தேச்சுமே கரையறது கவலைப்படாங்க நாங்க ஊர்லங்கிறார் இந்த ரயில் ஸ்ட்ரைக்கு பண்ணிவிட்டான் டப்னு பன்னெண்டு மணிக்கு இந்துக்களுக்கு வர வேண்டிய வண்டி காலம்பு ஏழு மணிக்கு வந்தது அப்புறம் ஸ்ட்ரைக்கு புத்திரின்னு புதுக்கோட்டை தீபர் இருந்தார் எனக்கு தெரிஞ்சவாருஜன் போனார் ஒரு குதிரை வண்டியில் போய் இறங்கினோம் இந்த கூட்டிட்டு வந்தாங்க என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து இறங்கிநாத் சாஷிலங்கர் மோடி வந்து நல்ல வழியா சுவாமிதான் உங்களை கொண்டு விட்டார் நாற்றிக்கிழமை நாங்க ஒரு சபை நடத்துறோம் ராமநசர் ஒரு உபன்யாசத்துக்கு ஆள் இல்லையே நினைச்சோம் நீங்க வந்தேன் இல்லைங்கிறவர் அங்கேயும் போன உடனே இப்படி பிடிச்சிருந்தார் அவர் நான் சொன்னேன் உங்களுக்கு ஸ்தானங்கனம் பூஜைக்கு வசதி பண்ணி கொடுக்கும்போது என்ன நிறையா பண்றேன் சொன்னேன் இந்த தந்தசாபனத்துக்கு ஜனம் இருக்கிறத பார்த்தேன் எதாவது முடியாது என்று உள்ளேன்னு நினைச்சு விட்டேன் அப்புறம் அவதிதாசிர்வாளுக்கு தெரிஞ்சது நான் வந்திருக்கேன்னு அங்கே இருந்த வந்து என்ன நீங்க இங்க வந்து சிவபடாதது இந்த மாத்திரை பைப் இருக்குன்னு அப்புறம் அடிச்சுன்னு அங்க போய் தங்கி ராத்திரி உன்னாசம் போட்டு ராத்திரி பரவா என்னாரு புள்ள அப்படி இந்துக்கள் கணர் மாதிரி இருக்குமா கிருமிபோஜனம்னு நடக்கத்துல அதுல உள்ள பார்த்தா இந்த உமாமகீஸ்வரர் ஒருத்ததுக்கு சேவை பலகாரத்துக்கு பண்ணா போல இருக்குமா இந்த பயலை தள்ளுவனா என்னமோ பசிக்கு உள்ள போனா அந்த சேவை இல்லை கிருமியா கிருமிபோஜனமும் பெயரு ரே வைஷ்ணவியம் பண்ணாம சாப்பிடும் இல்லையோ வைஷ்ணவம் பண்ற சாதுக்குள்ள ஆற்றுல கூட்டு ஒரு நாளைக்கு கூட சாதம் போடலையோ தின்னு மன எத்தனை நாள்னா ஒன்பது நாள் விட்டா கணக்கே இல்லையா தவிப்பனா வேறுறதுக்கு படி கிடையாது இந்த பயலால வேற முடியாது காலும் இல்ல கையுமில்லை இப்படி இல்ல இருபத்தோரு நரகத்தை வர்ணிச்சாள் ராஜா பயந்து விட்டாள் அடிஞ்சி போட்டாள் புதுசா டாக்டருக்கு படிக்க போன பையன் இந்த பூர்வரூபம் சொல்லி இருக்கும் புஸ்தகத்துல உண்மை வியாதி வந்தவனுக்கு துப்புலும் கிட்ட அரிக்கும் எழுதியிருக்கும் அவனுக்கு அரிக்கிறா போல இருக்கும் டிவி வரவனுக்கு சாயந்தரம் உடம்பு சுடுறா போல இருக்கும்னு சொல்லிருக்கும் இவனுக்கு எண்ணமும் சுடுறா போல இருக்கும் இவன்யா போய் பந்தாடிட்டு வந்திருப்பான் கணக்கிற போது என்னமோ கனகராங்கிறதே மண் ஒரு அஞ்சாறு மாசம் எல்லா வியாதியும் இவனுக்கு இருக்கா போல நினச்சு அது மாதிரி ராஜா பயந்துட்டால் இத்தனை நரகத்துக்கும் டிக்கெட் வாங்கிட்டு போன போல இருக்கேன்னு நான் என்ன பண்ணுவேன்னு நமஸ்காரம் பண்ணி காட்டா அப்ப சொன்னாரா நீ என்னத்துக்கு பயப்படுறேன் உன் கதை காட்டவன் கூட நரகத்துக்கு போவானா ஆனா பாபம் பண்ணுவான்னு பிராயஷ்டித்தம் கட்டாயம் பண்ணிக்கணும் பாபம் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு பண்ணினா வட்டியோட சேர்க்க முடிய சீக்கிரமா பண்ணணும் உடம்புல பலம் இருக்கிற போதே பண்ணணும் புரீ பூரீ பாப நோரச்சி கிச்சம் பார்ப்பாயம் ஷாஸ்தங்கிலே பலிர் इन्ल जुरी तेरी तपसा ब्रह्मजौ शमे चमेन चागेन जा, सत्यशाभ्याज चा, तीरा சில பேர் ஏகாத ஏகாதி நாளைக்கு ஏகாதிதான் ஏகாசியா உபசைத்தின் ஸ்காந்தத்தில் போய் காமாத் கிரோாப்பி அோபாப்பி நாக்டர் சொல்லியிருப்பார் பயனாவட்டம் பட்னி தான் அமாவாசைப்பான் சிலவன் துவாசி அமாவாசை தெரியாது சிலவன் பத்னியோட சண்டை போடுவான் சமையல் போடும் ஆற்றுல ஏகாதிசி ஆண்டாம்னா காக்க மாட்டான் அன்னைக்கு ஆரம்பிச்சுடு உதயத்தில் இருந்து அதுவா லோபாத்து லோபியா இருப்பான் ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஆற்றுல பட்டி இருந்தா பொருவால் நினைப்பான் அன்னைக்கு வச்சுக்கோ அதே எப்படியாவது ஏகாதசியில உபவாசம் இருக்கணும்னா அதுக்கெல்லாம் தபஸ் பேரு கிருஷ்ண சாந்திராயணாதிகளுக்கு எந்த சக்தி உண்டோ அத்தனை சக்தி ஏகாதசிக்கும் உண்டா அதனால தபசுங்கிறதுக்கு இதுவும் அர்த்தம் உண்டு தபோன் அனசனாத் பரம் எத்திபரம் தபாங்கிறது வேதம் அனசனத்துக்கு மேல தபசு உண்டோ அதனால் அதனால ஏகாதசியாதீன்னு அர்த்தம் பண்ணால் தபுங்கிறதுக்கு பிரம்மச்சரியம் ருத்துல பத்னியை மறக்காம இருக்கிறது ஆமா அப்படி பகிஷ்டியா இருந்து பண்ண நாளைக்குள்ள பத்னி பார்க்காம அது பிரம்மச்சரியம்னு பேரு பிரம்மச்சரியமா சில என்ன நினைச்சிருக்காரு ஆம்பாவோட ஊருக்கு நினைச்சு போடுறது பிரம்மச்சரியம் அது தப்பு இல்லை அது தப்பது பிரம்மச்சரியை மனசு அடக்கிறது இந்திரியங்களை அடக்கிறது ரவியத்தை எடுத்து கொடுக்கணும் கொடுக்க மனசு ஒருமை அர்த்த பகிஷர பிராணாக வெளியில சஞ்சரிக்கிற பிராணம் அவன் கையில கிடைச்சத கொடுக்க மாதான் கிடைச்சதுக்கு வழங்க சொல்லுவேன் தியாகம் சத்திய சத்தியம் சாப்பாட்டை இருபது துண்டம் சாப்பிட்டு அல்ல முப்பது இட்லி துன்பான் அப்படி போய் சாட்சிக்கு ஸ்நானம் ஆச்சமனம் ஆச்சமனம் பண்ணாத்தான் ஆந்தரமான சுத்தி பாஹ்யமான சுத்தி புண்ணியதீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும் பகவானை ஸ்மரிச்சிருந்து ஸ்நானம் பண்ணணும் ஹாயின் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷிஷ்ட தர்மசுந்தார் வசிஷ்டர் ஸ்நானம் பண்ணபோது பகவான் அப்படி உள்ள பார்க்கணும் அப்படி உள்ள பார்த்துன்னு பண்ணணும் அதுக்கு சௌச்சம்னு பேரு யமம் நியமம் பனிரெண்டு ஒரு பன்னெண்டு இருபத்தி நாலு ரொம்ப அதெல்லாம் இந்த இருபத்தி நாலையும் பாப்பத்தை தேகத்தினால் பண்ணதோ வாக்கால் பண்ணதோ கர்மா மனசனால் பண்ணதோ எல்லாத்தையும் போக்கின்னுலாம் அது எப்படி போகும் தெரியுமா பெரிய காட்டு தீ புடிச்சிருந்து பெரிய மூங்க போதலை போல எரிஞ்சு போயிடும் இப்படி எல்லாம் பிராயசிட்டுதான் ஏதாவது பண்ணாக்கேன்னா என்ன அர்த்தம் அங்க விதி ஜதிமுதா சத்தியே கங்கா மலிமனசீ னராத்தீரிபதாய பெரிய சொல்ற ஸ்லோகமாட்ட இந்த ஸ்லோகத்தனா இந்த விஷ்ணுபுரத்தில் இருக்கிற போது உங்க தேவராஜியரும் அப்பயாத்தரா வீரன் கேட்டுவிட்டு அப்படியே குதிச்சு விட்டாரு எங்க சாஸ்திரிவாஸ் சொல்ற ஸ்லோகமா சேர்ந்தார் எங்க சாஸ்திரிவாழ் அங்கே உங்க சாஸ்திரிவாஸ் வாத்த பெரியவாழ்வா என்ன செய்த சொன்னாளு विद्या जगती बुद्धा साधव सत्यती गंगाती मलिमनसानती धना भारातीिपत योगिध्या மகான்கள்ாராயணாதிகள்னால தங்கடத்தில் இருக்கிற வித்யனால பாபத்தை போக்கிப்பாளாம் சாஹு குல விஷந்திராதிகள் எல்லாம் சத்யமாசுர தீர்த்தத்துல பாபத்தை போக்கி வாழாம் சாஹுவ சத்ய தீர்த்தே சத்யத்துக்காக பத்னியை வித்தான் என்னெல்லாம் மோகனினான் இரவோன் மூலப்பெண்ணு என்னான் கோ கோவில் நல்லதா குளம் நல்லதா யாகம் நல்லதா பூதானம் நல்லதா இப்படியே சந்தர்ப்பே இருப்பேன் சிலவா புரியாது தர்ம சூக் அவன் புரத்தியார் ஒட்டின குளத்துல நான் ஒட்டினா போடுமான்னு கேட்டு ஒண்ணும் பண்ணல கிடைச்சியிலவர் புதுசா ஒட்டின குளம் தார் இங்க நடக்குமோ எங்கூர்ல அப்புறம் சொல்லிட்டு இருப்பார் இந்த மடத்தை விடிச்சு விடுமோ நான் அப்புறம் கட்டுறதுக்கு சொல்றேன் பிறவர் இருக்கிற மடத்தை அடிக்கணும் நாலு ரூபா கொடுத்து ஓடு மாத்தாம இருக்கிறது சொல்லிவிடுவர் சொல்வர் கங்கையில போய் ஸ்நானம் பண்ண பண்ணினாத்தான் தர்மமும் தெரியுமா எல்லாம்தான் காரணம் பூர்த்த தர்மத்துக்கு பெரிய தர்மம் பெரிய பலன் விட்டார் சவனஸ்மூர்த்தியில அவன் இஷ்ட தர்மத்துக்கு ஒரு அளவுண்டு பூர்த்த தர்மத்துக்கு முடிவே இல்லைன்னு குளம் கட்டுறது கோவில் கட்டுறது வாகனங்கள் வைக்கிறது கும்பாபிஷேகம் பண்றது விமானம் கட்டுறது ஸ்தூபியை வைக்கிறது இதெல்லாம் என்னன்னா அந்த புண்ணியத்துக்கெல்லாம் அளவு இல்லைன்னு விட்டாள் ஏன்னா இஷ்ட தர்மா ஆறா உத்தர பண்ணுவா பூர்த்த தர்மம் எல்லாரும் பண்ணுவாள் அது சாஸ்வதமா இருக்கும் அஞ்சு நாள் ஆயிடுறது இது கண்ணுக்கு என்னைக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கட்டா இதுதான் பெருசு விட்டாள் அப்படி ஸ்மிருதியில அஷ்டாதீச ஸ்மிருதியும் ரிஷன் பூர்த்த தர்மம் விஷய தீர் விட்டாள் ஆமா இனிமே பூர்த்த தர்மம் கோனைராஜபுரம்னா பூத்த ஞாபகம் வரும் கணபகேஷ்வரம் ஞாபகம் வரும் மரப்பிர வைநாயர் ஞாபகம் வரும் அப்படி கோேராஜபுரம் சொன்னவுடனே ஞாபகம் வரும் ஆச்சாரியால் முப்பது வருஷத்துக்கு அவன் வந்து கச்சேரி அன்னைக்கு மிருதங்கால பாடினார் கூப்பிட்டா ஒரு பாடு மாதிரி இருக்கு மறுபடியும் ஒரு மணி கந்தர்வானமா பண்ணிவிட்டா என்ன என்ன உருக்கி விட்டு ஏன்னு தடவை அமையாதுன்னு நினைச்சேன் என்ன இரண்டாம் தடவை ஒரே இல்லையா என்ன உருக்கி விட்டு ஏன்னு கேட்டால் காமகூட்டி பெரியவா அவன் எங்களுக்கு தான் சங்கீதமே தெரியாது அப்படியே மலைச்சு போட்டோம்னே போ நரசிம்மாச்சாரியார் இருந்தார் அச்சரியப்பட்டு போட்டா அப்படி கானம் பண்ணின கிராமண்ணியமான கிராமமமும் இல்லையா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஸ்நான சந்தி ஆச்சாரம் இதெல்லாம் இருந்தா எங்களுக்கு பெரிய ராஜ்யத்தை கொடுத்தா போல இருக்கு பஞ்ச கட்சம் கிட்டா எங்களுக்கு என்ன என்னமோ மனசுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு புரியல ஸ்நான சந்தி பண்ணிட்டு நல்லவா அப்படி இருக்கிறது ஒரு பெரிய ஊருக்கு ஒரு பெரிய பாக்கியம் அது அப்படி நம்ம கிராமங்கள் கட்டுப்போகலை குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த வழி புரியணும் அதான் கவலை விசாரம் எல்லாரும் குழந்தைகளை பத்தி தான் கவலைப்படுறேன் சார எல்லும் எப்படி இருக்காளே என்ன மட்டும் ஏன் எப்படி இருக்க சொல்றேன்னு கேட்கறான் குழந்தைகள் உலகம் மூக்க ஒரு விதமா இருக்கிற போது என்ன மட்டும் எப்படி சொல்றேன்னு கேட்கறான் உலகம் மூக்க தலைகள் நாம நடக்க மாடா புரியல குழந்தைகளுக்கு என்னமா புரியும் தர்மம் ஏதாவது நாம் இன்னமே தர்மம் பண்ணி அதனால அவனுக்கு புரிஞ்சா உண்டே தவிர்த்து இல்லாம நாம் பரலோகத்தில் போய் பரப்போனே நாம் ஏதாவது நல்ல காரியம் பண்ணி குழந்தைகள் மனசுல பட்டு அவன் ஏதாவது நல்லவனை ஆகணும் வேற மர்த்தமில்லை ஏன்னா நாம் பண்றதெல்லாம் குழந்தைகளுக்கு அடைஞ்சுள்ளார் <laughs> கங்கை கங்கை இந்த மாலியம் உள்ளவன் சித்திரத்துல மாலியம் உள்ள அந்த மாலியம் போடுவான் கங்கா தீர்த்தே மலிட மனசா தானதீர்த்தே தனாத்யா நிறைய பணம் இருக்கிறவன் வாரி வாரி கொடுக்கணுமா ஆனா அவன் முருப்பு ஏகாதசி உபவாசம் இருந்து ஏச்சுப்படப்படாது நிறைய கொடுக்கணும்னா ராஜாக்கள் தன் பாபத்தை போக்கிக்கணும்னா நம்ம தேசத்துக்கு ஆறாவது பண்ணினா அவனை நிகிரம் பண்ணணும் கச்சி முனையினாலே அவ தம்பாபத்தை போய்கிறாளா யோகினோ தியான தீர்த்தே மான்கள் அப்படியே உள்ள பாப்பாளா உள்ள பாக்கணும் பட்டத்திரி சொன்னாள் ஜோதித மகர சர்க்குண்டலம் மந்தாசந்திரம் கௌஸ்துபிரீபரிகாலோருபிராமம் ீவத் மருது காஞ்சனிதபாவத்தேஷன் விஷாலமான கருணபிரகாட்ச சிவந்த அதரம் மகர குண்டலம் விஷாலமான மார்பு சதுர்புதம் சங்கம் சக்கரம் கதே பத்மம் வனமாலே கௌஸ்துபம் ஸ்ரீவத்சம் தோல்வலே ரத்ன கங்கணம் தீதாம்பரம் ஸ்வர்ண காஞ்சி ரத்ன நூபுரம் மங்களச்சரணம் கல்யாண காத்திரம் நீருண்ட மேகம் போன்ற திருமேனி அப்படி உள்ள நான் பார்க்கணும்னா சுவாமி நின்றாள் இதற்கு அப்பா வந்துட்டேன் சொல்லிவிட்டா கண்டேன் நாராயணியிலே மாதிரி கட்டிக்கோன்னா கட்டிக்கிறா பருவார் கட்டிக்கிறா இல்ல அவன படம் கட்டணும் தானே கட்டிப்பாள் இது என்னத்த சொல்லுவதோ அவன் கட்டிக்கிறாள் அது மாதிரி தெய்வம் வந்து நில்லுதான் இருக்கிறாள் அவருக்கு அப்படி கண்டேங்கிறாள் வட்டத்திரி அப்படி யோகினாத்தான ீர்த்தலயம் குலஸ்திரீகள் லஜ்ஜியாகிற தீர்த்தத்திலே தங்களுடைய பாபத்தை போக்கிக்கிறாளாம் பார்மனாவாங்க ஸ்திரீஹர் வந்து இப்படி கூட்டத்துல உட்காறாளாம் அப்படி லஜ்ஜப்பட்டுன்னு அங்கன்னா உட்காடுற எல்லாரும் வர்ற அப்படி இப்படி அங்கன் இருக்காங்கிற லஜ்ஜதான் அவளுடைய பாபத்தை போக்குமா லஜ்ஜா தீர்த்த பிறந்த ரி அவளா இருக்காளா அம்பாள் ஒரு அர்ச்சனை குலாங்கனாயினுமான ஒரு அர்ச்சனை பர்தி சிசுட பண்ணி பர்தா வாசல்ல வந்துட்டாளா வந்துட்டாளா வண்டியிலே புதுல இருந்து பாக்கறா பாருங்க அந்த அம்பாளா இருக்காளா அம்பாள் அவர் அர்ச்சனை பாஸ்கராய் சொன்னார் அம்பா மனித போய்விட்டாங்க பெரிய மூங்க பொதவி லட்சம் ஏலம் எடுப்பான் இருநூறு மைல் முன்னூறு மைல் மூஞ்சல் இருக்கும் ஒரு வருஷம் எத்தனை மூஞ்சல் ஒண்ணுமோ இவன் வட்டிக்கலாம் அதுல பத்து கோடி ரூபாய்க்கு மூஞ்சல் வட்டலாம் இவன் இப்படி ஆளை வச்சு வட்டி மூஞ்சிரி ஒழுங்கு சாத்தியப்படாதவனால ஒரு லட்சம் ரூபாய் பேசி விடுவான் கெட்டிக்காரனா இருக்கிறவன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மிம்பாச்சு போடுவான் அசடா இருக்கிறவன் போட்ட பணத்துல பாதி கூட எல்லாமே போயிடும் ஆட்களை கூப்பிட்டு நீ நாளனா குடு போறோம் வட்டியில் போகணும்னு சொல்லுவான் நூறு மூஞ்சி வச்சு கொண்டு போடுவான் வண்டியில நாலன்னா கொடுத்தா போறோம் எப்படியா பண்ணணும் என்ன வெட்டினா பத்து நாள் கழிச்சு மறுபடியும் ஒரே அடியா கிளம்பிவிடும் சில சமயம் காட்டு தீ பிடிச்சு விடுவோம்ல பிடிச்சா ஒரு ரெண்டு மணியில் எரிஞ்சு போயிடும் சிவன் தியகம் பாதபி வேணுகுல்ம விவாத நகர்னு சொன்னார் குப்பினி எரிஞ்சு போயிடும் மறுபடியும் ஒரு மதல் கஞ்சா அது மாதிரி இந்த பிராயஷ் கர்மாவனாலே பாபம் போகும் தவிர்த்து வாசனை போகாதுன்றா பின்ன வாசனையோட பாபம் போறது என்ன நாள் கழிச்சு பக்தியா சுபரா பகவத்குணசிரவணம் நாம சங்கீர்த்தனம் சாதுசேவே பகவதாராதனம் அப்படி பண்ணி அது எத்தனை பெரிய பாபமா இருந்தாலும் உதய கால சூரியனை கண்ட பணி மாதிரி விலகி போடும் கார்த்தனியனால் முற்க போய்டும் நாள் வாசனையோட சவாசனம் நஷதியினால் வாசனையோட போயிடுமா பக்தி கஸ்தூரி மாதிரி கோரோச்சனை மாதிரி கையை வலிக்கிறதுன்னு உள்ளி பூண்டு அரைச்சி போட்டணுட்டான் நார் காரம்பரை குளத்துல ஸ்நானம் பண்ணினா லேபங்கள்லாம் போயிடுது ஆனால் நாத்தம் போகல வாசனை போகல அதுக்கு மேலே கஸ்தூரியோ கோரோச்சனையோ போட்டா அதுவும் போயிடுறது அது மாதிரி பாபம் போய்டும் பாப்பம் கர்மா போயிடும் கர்ம பிராயித்த கர்மாவினாலே இந்த பாபத்துக்கு காரணமா இருந்த வாசனை மறுபடியும் பண்ணுவேன் அந்த வாசனை துறையிடமே கஸ்தூரி மாதிரி போடும் பச்சாந்தரம் இல்லை விரலாங்கிறதுக்காக கேய்ச்சதுன்னு சொன்னாங்க ஸ்ரீதர சுவாமி கேச்சதுன்னா இது ஒரு பட்சாந்தரம் நினைச்சுக்காதே இதுதான் முக்கிய கல்பம் இது ரொம்ப விரலால் பக்தி மார்க்கம் புரியாது இது மட்டும் நினைப்போம் பகவத்கதை கேட்கறது பாபம் அப்படி தோணை பண்ணும் கேச்சு கேவல ஆசுதேவரா அகம் ஹுன்வாத் நபா பூவே தி கிருஷ்ணாப்ப ோ அல்லது அப்படி அண்டன வாழோ எப்படி பாபத்தை போக்கீராளோ எப்படி பிராய்த்தர் போகாதாக்கன் போகாது அப்படி சொல்லிவிட்டு பகவத் சரணத்தில் ஒரு தடவோ மனசையோ மனச உத்தன் வச்சுப்பட்டான் அவன் அவனடத்துல யமனோ யமன் ஹட்டனோ வரமாட்டான் சுவனை மசியி சீர்னிஷா நல்லிவிட்டு அதுக்காக அஜாமழ சரித்திரம் சொல்றேன் ஒரு நகரத்துல அஜாமிளன் ஒரு பாபிண குலத்துல பிறந்து ஸ்திரீயோட சேர்ந்து பத்து குழந்தைகளை வைத்து வயசாகி சுதர்மங்களை விட்டு பத்து குழந்தை வைத்து பத்தாவது குழந்தைக்கு என்னமோ பேர் வைக்கிற இடம் இல்லாம குண்டன் கோலம் அப்படி பேர் வச்சு பாக்கி குழந்தைகளுக்கு ஆறாயணன் பேர் விட்டுனா கடைசி குழந்தைக்கு பாலோ நாராயணோ நாம் ரொம்ப கடைசி குழந்தைகிட்ட தாய தோப்பன் ரெண்டு பேருக்கும் பிரியமனம் என்ன பண்ணுவா கம்தகம் சாப்பிடுற போதும் பால் பிடிக்கிற போதும் வேலையில சாத்தத்தை செஞ்சு குழந்தை கொடுக்கணும் பால் புடிந்து வச்சா குழந்தைய சாப்பிடுவோம் படுக்கையை போட்டா குழந்தைய படுத்துக்கோம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான எவன் கிட்ட வரது தெரியலையாம் ஒரு நாளைக்கு படுக்கையில இருக்கான் மூணு ஆட்கள் இவன் ரூமுக்குள்ள வந்துட்டாளான் யமதூத்தவும் சதாபிராப்தவும் ரெண்டு பேர்கள் தான் வருவாள் ரொம்ப போக்கிரிகளுக்கு மலபார் போலீஸ் ஒரு லாரியில அது மாதிரி ரொம்ப போக்கிரியா அதுக்காக மூணு பேர் இருந்தாரா சபாஷ்தம் ஸ்திரீம் திருஷ்டுவ பயங்கரமான ரூபம் திருத்தி பல்லு பிடறி வயிறு கருத்த சரீரம் கருப்பு கயிறு கருப்பு கம்பிளி மஞ்ச ஜலம் கொட்டாப்பளி தன்னோட வந்தாரான் வந்து என்ன மண்டையில ஊங்கி அட்டிப்பன ஆம்பனான் உடனே குத்துக்கணும்னு நாக்கல காதலி ஏத்த காய்ச்சி ஊத்துவனாம் நெஞ்சில இந்த காதத்தோட பாக்கி எல்லாத்தையும் அப்படியே கட்டிச்சு விடுவா ஆமா காதல எல்லாரும் பக்கத்துல வந்து காப்பாளாம் எனக்கு என்ன வச்சிருக்கேன் எனக்கு என்ன வச்சிருக்கேன்னு புள்ளே இல்லை எல்லாரும் மாத்துல வந்து காப்பனாம் வந்து காப்பனா எனக்கு என்ன வச்சிருக்கேன்னு மச்சனும் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்படிதான் காப்பான் சொத்தம் வாங்கிக்கிறதுக்கு ஆறு வாங்கிக்க மாட்டேன் அடுத்த காரங்கிட்ட புத்தா வாங்க மாட்டானா பரலோக்கத்துக்கு ஆறா கூட வருவா தர்மம் தான் வரும் அது மட்டும் காதல் விழுந்தோம் அப்ப அழுவனா பாப்பி ஆஹாஹா உங்களுக்கு என்ன ஒண்ணும் என்ன ஒத்து கேக்கலையே எனக்கு என்ன எச்சரிக்கையில் எச்சரிக்கையில் அழுவனா பாப்பி கதல் மூணு பேரை பார்த்தான் எமது தாள் வந்து தாள் தெரிஞ்சு கத்தினான் புத்திரம் நாராயணா ிய முடியாமசல்ல குழந்த விளையாடுறான் நாராயணன் குழந்தை சின்ன குழந்தை அந்த குழந்தைகிட்டே இருக்கிற பிரேமியினால கடைசியில பார்த்துட்டு போகணும்னு ஏ நாராயணாயான் உளரி கத்தினானாம் நாராயணாயா கச்சான் கத்தினானாம் தூரேடம் புத்திரம்லியாயணும்லகிக்க சொன்னாம் உடனே அப்பவே விஷ்ணுதூத்தால் நாலு பேர்கள் பொட்டுணும் வந்து குதிச்சுக்கிட்டாள் அவங்க என்ன எப்படி வந்தாள்னா சர்வே பத்மபலாஜா ரூபத்தோட வந்தாள் வைகுண்ட ரூபத்தோட வந்து தங்களுடைய காந்தினாலேயே இந்த யமதூத்தால கட்டி பந்த தல்டா போல தள்ளிவிட்டாள் கையால தொடல்லாம் தேவ நீங்கள் தேவர்களா உபதேவர்களா என்ன இப்படி இங்க வந்து எழுது காட்டாளாம் விஷ்ணு தூத்தால் நாங்கள் பாபி இருக்கிறதுக்கு வரலாம் நாளாம் அவன் என்ன பாப்பம் பண்ணினான் சொல்லு நாளாம் பால்யத்துல கல்யாணம் பண்ணின பத்னியை விட்டு விட்டு சித்துல மட்டு பத்து குழந்தைய விட்டவன் பெத்தவன் மகாபாபின்னு சொன்னாளாம் இந்த ஜென்மா கணக்கு தானே உண்டு காட்டாளாம் தாலுக்கா எல்லா கணக்கும் இருக்கும் நம்மூர் கணக்கு பிள்ளை நம்மூர் கணக்கு தான் இருக்கும் என்கிட்ட எத்தனை ஜெம்மா கணக்கு இருக்கு தெரியுமா நாளாம் அயம் ஹீகிருதே ஜன்ம கோம்வஸ்தயனம் இவன் பாபி பாபின்னு திரும்ப திரும்ப மறுபடியும் சொன்னான் என்டா பாப்பம் இல்லைங்கிற மறுபடியும் பாப்பின்னு சொல்றேன் என்ன பதிமூணு பேர் சாட்சி போட்டு வீழ்சியிருக்காள் பாருங்க ஒன்னு ஒரு கடை வாச எடுத்துக்காட்டினான் நமதூத்தாள் ஊத்தனும் ரகஸ்யாவோ பிரகாசமாவோ பண்ற புண்ணிய பாபத்துக்கு பதிமூணு பேர் சாட்சியாம் சூரியோ அம்மரு சோம சஞ்சாதி ஏரியன் அக்னி ஆகாசம் வாயு பசுக்கள் சந்திரன் சந்தியாதேவத்தை பத்து திக்குகள் ஜலம் பூமி காலம் தர்மம் பதிமூணாவது சூப்பரன்டா இப்படி பதிமூணு பேர் சாட்சி போட்டிருக்காரு பண்ண பாப்பத்துக்கு சொன்னாளா அப்ப விஷ்ணு தூதாள் சொன்னாளா கூட்டி ஜன்மாவில பண்ண பாப்பும் போதுரா விவசனாயிருந்து இன் பிரபூனு கல்யாண நாமோனேடா நமஸ்வியம் ஹரி அயம் இத்தேஷியம் எவச நாமஸ்யம் ஹரி பட்டதீ கட்டா குருவாயிரப்பணே ஜன்மசகசிர கிருஷுனிஷதி குலோருஷா பதாஷி ரே பட்டத்ரி சுவாமி குழுந்திருக்கிற சமயத்துல ஒரு கையெழுத்த கூட வாங்கிவிட்டார் ஹே குருவாயூரப்பா உன் பட்டர்களான விஷ்ணு தூத்தர்கள் அஜாமணனுடைய சன்னிதையில் இருந்த யமதூத்தர்களை பார்த்து ஆயிரம் கோடி ஜென்ம அவர் பண்ண பாபம் போயிட்டு எங்க நாகனுடைய நாம சொன்னாலோன்னு சொன்னாலே சத்யமானா சுவாமி ஆமாட்டா ஜென்ம கோட் எம்மசாமு நகம் பாகவதத்தில் இருக்கும சகஸ்திர கோட்டி பட்டத்திரி கையுத்தை வாங்கி விட்டாள் சகசிர கோடி ஜென்மான் விட்டா அவன் அப்படி பர்த்தா இருக்கிற காலத்தில் அவன் இன்விட்டேஷன் நட்டிகே வேணும்னு கேட்ட பத்திரிகை வயிற அட்டிக்கு கைட்டு போட்டு கொடுத்து போச்சுக்கல அது மாதிரி அப்படி கையிட்டு வாங்கி விட்டாள் ஆயிரம் கோட்டிக்கு வந்தா அவரை பண்ண பாப்பம் போயிட்டுன்னு தங்களுடைய புருஷால் சொன்னாராமே விஷ்ணுதூர்த்தால் சத்தியமானால் சுவாமி ஆமான்னு தலை ஆச்சு விட்டாள் பகவன் நாமா மங்களத்துக்கு இதுபடமாச்சே ஸ்வஸ்தியனமாச்சேன்னு சொன்னார் விஷ்ணுதூதா கூட்டு சென்று அவள் பண்ண பாப்பம் போட்டு அஜாமணனுக்கு இருந்தாள் பகவன் நாமான்னு அவனுக்கு தெரியாதே புத்திரோபச்சாரிதமான நாமாவேன்னா சொன்னாள் எப்படி சொன்னாங்க வைகும்ேதம்பு முதல இவர்களுக்கு வச்ச பேரை சொ சொன்னாலும் போறும்ாபம் போும் பரிஹாசமாக பாகவதத்துக்கு போரோ வைக்கு கிடைச்சூட போகிறதோ நாராயணன் நேர பாத போறோன்னு சொன்னால் கூட அந்த பயிலுக்கு ஏரா ரொம்ப அன்யாய் உட்காண்டு பரிகாசம் பண்ணுவான் அப்படி சங்கீதத்துல அப்படி இந்த தரணாய்க்கு பதிலா ராமா சங்கரா நாராயணான்னு சொல்லிவிடுவார் அப்படி சொன்னாலும் போருவான் அவமதிச்சு போய் சொம் இதெல்லாம் கட்டுக்கவே நாராயணன் எல்லாம் போயின்னு சொல்லுவாம் அப்படி சொன்னாலாம் அவனுக்கு ஒரு பகவன் நாம எப்படியாவது சொல்லணுமா வைகுண்டராமிரம் समस्त சமஸ்தபம் கூழும் நாளாம் அதை பொருத்தி பதிதோ சந்திரவசேன உமா கீழே விழுந்து அடிச்சு சொல்லிவிட்டா போகமான அவகாசம் இல்லையா இப்ப மேலே இப்ப நாராயணம் வருது கட்ட காரியம் மறுபடியும் குப்பியா போயிட்டு இருக்கு மறுபடியும் ஜனசஞ்சாரம் இருக்கையோ அது மாதிரி இவன் மரண சமயத்துல சொன்னான் என்ன அர்த்தம் இன்னுமே பாபம் பண்ண அவகாசம் இல்லையா அவனுக்கு அதனால அதையும் தவிர்த்து என் பிரபுவனுடைய நாவே இவன் சொன்னா அவனால இவனை நினைக்கிறான் திண்ணே உட்கார்ந்து ஜன்னல் வழியா மாமா இங்க வாருந்தோன்னு கூப்பிடுறான் அவர் பையன் உள்ள இருக்கிறவரே அந்தாத்து வாசல போனவர் திரும்பி வரார் தன்னை கூப்பிட்டுதான் நினைச்சுக்கிட்டு அப்படி புள்ளையை கூப்பிட்டா நாராயண சுவாமி தன்னை விஷ்ணோகோ தத்விஷயாமதி சுவாமி வைகுண்டத்துல என்ன நம்ம பேரை சொல்றானே நினைச்சுட்டாலும் அஜாமல சுவாமி நினைச்சா போறாதோ இவன் பாபம் போறதுக்கு என்னடா வேணும்னு கேட்டா விஷ்ணு தூர்த்தா பகவான் அதையும் தவிர்த்து பிருரா நல்ல சாம்பார ஜம்மா ஷாப் வெத்தலையே போட்டு பையனை கூப்பிட்டு மாடி பீரோலே தாம்பூர் மாத்தே வச்சுட்டு கே ஷாப் அருக்கு விடுத்துன வாடா அஞ்சாறு மாத்திரையை கொண்டு கொடுத்துட்டான் அவன் சாப்பிட்டு விட்டார் ஒரே பேசி ராத்திரி முழுக்க ஆரம்பிச்சுடுது டாக்டர் கூப்பிட்டு வந்தாள் அவர் கட்டாருக்கு என்ன ஆகாரம் பண்ணேன் என்ன ஸ்நானம் பண்ணேன் என்னன்னு கட்டார் எல்லாத்தையும் ஒரு சொல்லுன்னு வந்தார் கடைசியில் ராத்திரி சாம்பார் ஞாயிற்று எத்தனை போட்டு பாம்புல மாத்திரை போட்டு என்ன எத்தனை மாத்திரை நான் ஆறு மாத்திரை ஆறு மாத்திரை எனக்கு சார் போட்டுனே என்ன போட்டுக்கிறது ஒன்று நாலஞ்சு மாத்திரை போட்டுவேன் இன்னைக்கு இன்னும் கூடத்தான் சாப்பிட்டேன் அந்த மாத்திரையை கொண்டாடினார் பையனை அவன் கரெக்டா கொடுத்து கொடுத்தான் பார்த்தா அது மேல பேதி மாத்திரேன்னு எழுதியிருக்கு என்னடா பேதி மாத்திரேன்னு எழுதியிருக்கேன் தாம்பூல மாத்திர போது பேதி ஆகலாமாங்கிற உன் திருத்தன எனக்கு அது கேக்குறது வஸ்து சக்தியே புத்தியும் ஆச்சாரியா அந்த வஸ்துனுடைய சக்தி உன் திருத்தனுடைய புத்தியை அபேட்சிக்கும் ஞானத்தை நான் தெரியாம தொட்ட போது சுடலாமுன்னு கேக்கலாமா அது சுடுறதும் சுடத்தான் சுடும் அது பட்டத்தை பண்ணித்தான் தீரும் ஆச்சாரியும் அது ஒன்னா பெருத்தனுடைய அஜானத்தோ பிரியார் இவனுக்கு தெரியாது அந்த மாத்திரை என்ன இவனுக்கு தெரிஞ்சாதான் தெரியாது பயன்படுறது அது மாதிரி குறியான் மந்திரம் மந்திரமா அப்படிதான் சொன்னா இவனுக்கு ரட்சா கிரியை இன்னும் அம்பிக்கைங்கிற சம்போதனம் மாம்கிறது என்ன இன்னும் தெரியவாண்டா இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டியது அம்பாள் அவளுக்கு தெரியும் பேசுற இங்கிலீஷ் வெள்ளக்காரனுக்கு புரியுது இவன் ஸ்பெல்லிங் பப்பா இருக்கு நீ சொன்னாங்க அவன் இனிமே எம்ஏ படிச்சவன் பொட்லரா வருவனும் அவனுக்கு புரிஞ்சு போறது போருமே ஆமா பப்பா மட்டுமே குழந்தை கேட்கிறது அம்மாக்கு புரிஞ்சு போறது இது ஆனந்தம் கிட்ட இருக்குமா பப்பம் பாய்ச்சி இதெல்லாம் கைது பண்ண அதுல அது மாதிரி தெய்வத்துக்கு புரிஞ்சு போச்சு உபயுக்தம் ஆத்மம் ஊட்டு ஜென்மாவில பண்ண பாபம் போயிடுத்து கரையுறி போட்டாலும் சுட்டு உடனே யமதூத்தால் பரம்பு ஓடி போயிட்டாள் என்ன கணசங்கீர சாதுஷு சாதுக்கள் வந்து நாமசங்கீர்த்தனத்துடைய பெருமையே இப்படி சொன்னாலே இத்தனை பெருமையை நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேனே வீணா போட்டேனே அழுது கங்கா துவாரம் ஹரித்வாரம் ஓடி அங்க போய் ஆலயத்த சதஸ்மின் தேவசதனே ஆசீனோ ஹரிமர்ச்சையன் ஆஹா இப்படி வருமனே குழந்தை புத்திரோபச்சாரிதமான நாமா சொன்னதுக்கு இத்தனை பெருமையா துளசியும் புஷ்பத்தையும் எடுத்து நாமாவை சொல்லி அர்ச்சனம் பண்ண அடுத்த வாரம் மிந்தி பார்த்த அதே நாலு தூத்தாள் இவ்வ விமானத்துல வந்து அப்பா சுவாமி வைகுண்டம் அயிச்சு வர இந்த சரீரத்தை கங்கையில விட்டு விட்டு பிராகிருத்த சரீரத்தை திவ்ய சரீரத்தோடு அயாமிடன் வைகுண்டம் எமதூத்தால் எவனை போய் காட்டாள் என்ன உங்களுக்கு மேல ஒரு கோட் இருக்காம எங்களுக்கு தெரியாதே இத்தனாளா அவ வந்து எங்களை இத்தனை பாடுபடுத்திவிட்டாளே ஆனா அப்ப சொன்னாலா சிவதூத்தாலா இருந்தா உன்னை வதம் பண்ணியிருப்பா விஷ்ணு தூத்தால் கருணையா விட்டுட்டாள் பூதகணங்களா இருந்தா அது குரங்கு மாதிரி ஒரேடியா கிள்ளை எட்டு போடுவாரு சிவாலயத்துல தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நீங்க பரமேஸ்வர சந்தியிலே இருந்தோ எனக்கு கூட வர வேண்டாம்னு நீங்க அதுவரை வந்து பயமுறுத்தணுமா கூட வந்து சிவசிங்கராசர்வே சிவாஜ்யா பரிபாலகாக சுவாமி அனுப்புறாளா இருட்டில் வந்து தரிசனத்துக்கு வந்தாளே பக்தாளுக்கு ஒத்தாசிக்கிட்ட அனுப்புவானா அவளை ராமசங்கீர்த்தன மகாத்மிய பன்னெண்டு பேருக்கு தான் தெரியும் நாளா ஏமன் ஆறாருமாரோ மனு ீஸ்மீயம் இந்த பன்னெண்டு பேர்களுக்கு தான் தெரியும் பாக்கி பேர்களுக்கு புரியாதுரா மட்டம் நினைப்பண்டா நாம சங்கீர்த்தன மகாத்மத்தை சுவயூ பிரம்மதேவனுக்கு தெரியுமா நாரதஸ்வாமிக்கு தெரியுமா சம்பு பரமேஸ்வரனுக்கு தெரியுமா சாஸ்திரநாத்த அம்பாளுக்கு சொன்னாலோ இல்லையா குமாரா சமத்குமாருக்கு தெரியுமா கபிலாபாரம் பண்ண பிரபுக்கு தெரியுமா மனுக்கு தெரியுமா பிரகலாச சுவாமிக்கு தெரியுமா நாளைக்கு சொல்ல போறா ஜனகனுக்கு தெரியுமா மேலே இங்கே சொல்ல போறா பீஷ்பருக்கு தெரியுமா பலிக்கு தெரியுமா சுகாச்சாரியாருக்கு தெரியுமா சுகாச்சாரியால் சொல்றால் என் பேரையும் விட்டுக்கிட்டாங்க அங்கேங்கிறார் வலிகி பயம் நாளா யமன் நாங்களும் அறிவோம் நாளா போகச்சனமா எங்களுக்கும் தெரியும் பகவன் நாம ரொம்ப மகா பாபியா இருக்கிற அஜாமணனே உளறி சொல்லி கரையறா சதாதார சம்பத்தியோட இருக்கிறவா நாமசன் கீர்த்தனம் அவளை பத்தி காக்கணுமா ியாய் இந்த பிதா மகா முத்திராமாள் நாமசங்கீர்த்தனம் பண்ணுவாராம் சிவநாமா ராமநாமா ராத்திரி ஆமா பதினோரு மணிக்கு நாம அலருவாளாம் ஒரு மணி பாட்டி சொல்லுவேன் என்ன நாமா என் இன்னும் ஒலிக்கிறது என்பல் அவன் அக்னோத்திரம் பண்ணி அது ஃபலம் சிறுவாடம் இது அப்படி நாம பண்ணுவாடா பிரதி ஷாட்சுமா நடத்தம் நமஸ்காரம் உண்டாட உத்தரராமசீர்த்தனம் பண்ணடம் சேஷ ரேன் அக்சராபமே பிரதிஷேஷம் சங்கீர்த்தனம் வேண்டியது பகவானுடைய கல்யாண குணகணங்களையோ நாமாவையோம் உழவி சொன்னா கூட சொல்லணுங்கிறது அஜாமிடமே கரைய அஜாமிலி பாபிய கரையிற போது உழவி சொன்ன பாபிய கரையிலிருக்கிற போது சதாச்சார சம்பன்னா இருக்கிற மகான்கள் ஏதாவது உழவி சொன்னா கூட அதாவது சந்தேகம் அது நீங்க சொல்லிவிட்டா வாழைப்பாத்தி காக்கணமா விக்கிருஷ்ய புத்திர மகவானிட்டு இன்னுமே இங்க யாரும் நம் ஊரு கழிச்சு நோரம் தெரியுமா தச்சரணவிந்தம் கிருஷ்ணாயனோ நமதி பகவன் சொல்லலையோ சொல்ல விட்டாது பல்லு கிடிக்குமா உதடு மூடுமா அவன் ஜானகி காந்த ஸ்மரணமா ஏதோ முன்னாடி மாட்டிண்டவாதான் முன்னும்னுக்குறா எல்லாரும் சொல்லி போடுறது இல்லேன்னு என்னமோ பண்றதுக்கு காரணமே தெரியல எல்லாரும் சேர்ந்து கத்தினா தாங்குமோ இந்த டியூப்லைட்டு பந்தல் தாங்குவோம் சொல்லி போடுறது இல்லைன்னு என்ன சொல்லப்படாதுன்னு ஒருத்தருக்கு அண்ணமில்ல என்னமோ சொல்லல்கு தான் சந்தியோபாசனாவும் கிருஷ்ணான் ஸ்வரணம் புறமே ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு கிருஷ்ணஸ்வரத்தை கொண்டு வச்சுக்கிட்டாள் அதடி புண்ணம் பன்னெண்டு நாமாவதுன்னுட்டார் பகவானுடைய சரணத்தை எந்த மனசு நினைக்கலையோ எந்த நாக்கு பகவான் நாமாவை சொல்லலையோ பகவானுக்கு எந்த தலை நமஸ்காரம் காது பகவத் குணங்காக போட்டு வரட்டி எடுத்துனா என் படர்களான நீங்கள் சொல்லிவிடு சுக்காச்சாரியால் இந்த சரித்திரத்தை சொல்லி ராமசங்கீர்த்தனாத்மியம் யாரு சொன்னால் தெரியுமா ராஜன்னு உனக்கு பாகவதன் சொல்ல வந்தேனே அப்போ அகஸ்திய இடத்துல மலையை பர்வசத்துல கட்டுட்டு வரேன் நாளாம் சுவாமிய பூஜை பண்ணிட்டு இருந்தாள் பாதி பூஜையிலே பேசாத பிரபு பேசினாலாம் ரொம்ப ரகசியமான சரித்திரமாம் நாமாக்கு இத்தனை பெருமை உண்டு மட்டமான புத்திக்கு அறங்காலா அதனால எல்லாத்தையும் சொல்லவே நாம மகாத்ம தேர்ந்தாள் பூஜை பண்ணிட்டு இருக்கிற போது சொன்னாலாம் பாதியிலே இந்த கதையாஜாம உபாக்கியானே இப்ப கேட்டுட்டு வந்தேன் ஸ்ரீதர சுவாமி ஹரிமர்ச்சையன் சொன்னாலே என்ன அர்த்தம் நாள் பாதோ ஸ்பிருஷன்னு பகவானுடைய மங்கள விக்கிரகம் வச்சிருக்காளாம் கோபால விக்கிரகம் அந்த ரெண்டு காலையும் தொட்டுண்டு அகஸ்தியர் பிரமாணமா சொல்றதை நாம காப்பாத்துனாளா அவன் ஹரிமர்ச்சையன்னு பாதும் ஸ்பிருஷன் அர்த்தம் பண்ணினாள் சொன்னாள் உடனே வித்ராசுர வசனி ஒன்னாள் அசுரன் தட்சனுடைய வம்சம் ஒன்னால் தட்சனுக்கு பதினாயிரம் பதினாயிரம் குழந்தைகளா கல்யாணம் பண்ணிட்டு உலகத்தை சிருஷ்டி பண்ணுவோம்னு அனுப்பிச்சா எல்லாரும் நாராயண சரசி குருவாயூர் பண்ண சந்தி தீர்த்துல போய் ஸ்நானம் பண்ணினார் ததுபஸ்பரிஷனாதே மனோமலா ஸ்நானம் பண்ணின உடனே வீடு தோணி போச்சான் நாரவர் சுவாமி வரை வந்து ஆத்மத்துவ உபயோகம் சன்னியாசியா போங்க கலப்பி விட்டு வாரா ஒரு பதினாயிரம் குழந்தைகளை சன்னியாசி விட்டார் அவ போனிடமே தெரியல இப்படி நாரவர் பண்ணான்னு தெரிஞ்சு மறுபடியும் குழந்தைகளை பற்றி ஆயிரக்கணக்கான அரியேஸ்வரம் இப்படி சொலாசுவாள் அனுப்பிச்சாள் அவா பண்ணி அனுப்பிச்சுட்டாள் குருவாயில் உள்ள போய் நார்வர் சந்தோஷப்படுவார் நினைச்சு கிட்ட சபிச்சு மார்க்க பிரதர்சிதா சன்னியாசி மார்க்கத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கெடுத்துட்டே நீ ஒரு மணிக்கு மேல ஒரு ஊர்ல இருக்கப்படாது நீ சபிச்சுட்டான சிரஸ்தனந்த சாப்பத்தை வாய்ந்தாலாம் நார்வர் இருபத்தி நாலு மணியில இருபத்தி நாலு ஊர்ல போய் பாகவதில் நாளாம் நாரதர் கூறுடாலை காட்டா சொல்லுவோம் சொல்றவாட்டிருந்தா காப்போம் நாளையனே விவற்றூ நீ சோது காமான் வான கதாமோக்கியம் சொன்னாள் நாரதர் பரவ குக்கால் சாபத்தை வாங்கிண்டு அறுபது பொங்கலை சன்னியாசம் கிடையாது அறுபது பொங்கலை பெருகினாள் அறுபது பேர்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து கருடன் முதற்கொண்டு கழுகு முதற்கொண்டு பறந்து மோது கொண்டு மிருகம் மனுஷால் முதற்கொண்டு மத்யம் முதற்கொண்டு எல்லாம் அந்த அறுபது பெண்களத்திலேருந்து வந்ததுதான் இப்ப இருக்கிறது காட்சாங்க பிரஜா சர்வாக நாள் தட்சணத்திலேருந்து உண்டானதான் இப்ப உலகத்துல இருக்கிறதே அசுவால் தேவர்கள் எல்லாரும் அதுல அசுவாளுக்கு ரச்சனை ஒரு சகோதரி பிறந்தாள் அறுபத்தாறு கோடி ஒரு பெண் பிறந்தாளா அவளை தொட்டாக்கு விவாகம் பண்ணி கொடுத்தாள் தேவத்தைகளுக்கு எல்லாம் சீரவனவன் அவன் கல்யாணம் பண்ணினான் தேவேந்திரன் ஒரு சமயம் சபையில தேவஸ்திரீகளை நத்தனம் பண்ண சொல்லி பார்த்துட்டு இருந்தான் அப்போ பிருகஸ்பதி பகவான் பிரசாதத்தை எடுத்து இந்திரனுடைய சபைக்கு போனாராம் பசிசபம் ஆச்சாரியன் வரபோது அந்த பின்ன கோலாட்டத்தில் ஈடுபட்ட தேவேந்திரன் பேசாமல் இருந்தானாம் நினைச்சுடைய மதம் உடனே அங்கேயே மறைஞ்சு விட்டாள் ப்ரஹஸ்பதி இத்தகையெல்லாம் நினைச்சானா என்ன பெரியவா வந்தா அசங்காம கூட வாங்குவோம் சொல்லலையேன்னு ஓடி போனானா கண்ணு காம்பல்ல பிரம்மாவை போய் காட்டாள் உன் ராஜ்யம் அங்க சுக்கராச்சாரி தன் சிஷியாலுக்கு மந்திரோபதேசம் பண்ணி யஜ்நம் பண்ணி வச்சு அனுகிரகம் பண்ணிவிட்டால் அறுபத்தாறு கோடி அசுரா போற அங்க ஏறது மந்திர பலம் ஆச்சாரிய அனுகிரகம் உனக்கு அரங்கி போச்சு ஆச்சாரியன் இல்லாம ஒரு ஒரு நாள் கூட குடும்பம் எடுக்கப்படாது என் பேச்ச கேளு விஸ்வரூபம் சொல்லி அசுரா மருமான் அவன் வேலை வித்து அவனை போய் கூப்பிடுது இவ்வாறு மருமான் தான் தேவத்தைகளுக்கு மூத்தாவுள்ள இளையா உள்ள அசுராலும் தேவர்களும் போய் கூப்பிட்டால் விஸ்வனை நான் வந்து அபிவாதனம் நான் சின்ன பையன் ஆச்சே நீங்க எங்களுக்கு மாமாவாச்சே நாளைக்கு பவித்திரம் கொடுத்தா நமஸ்காரம் ஒண்ணு அதெல்லாம் படாதே பிரம்மன் வேதாத்தியனம் எங்க இருக்கோவாள் பிரிவாள் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட வேதம் இருக்கு அதனால பாதகம் இல்லை வயோ காரணம் காலம் ஜெயிஷ்டத்துக்கு காரணம் இல்லை வேதம் தான் வேதம் இருக்கு நீங்க ஆச்சாரியனா இருந்தால் நமஸ்காரம் நான் பாதகம் அங்க போய் அவன் பண்ணி வச்சான் உபாத்தியாயம் இப்ப ஒண்ணு சொன்னாரா அகிஞ்சனானா உஞ்சூத்தி வாங்கினாலும் வாங்கலாம் இந்த உபாத்தியாயப்பிற்கு ரொம்ப கஷ்டம் இது இது என்னதுக்காக நான் கதம் விகியம் பாபத்தான் விலைக்கு வாங்கிட்டு வர தங்காம இதுல போய் நான் என்ன மாதிரிரு அடைவு என்ன ஆடாம் இப்படி வைதிகால் நினைச்சாங்க கத்தி என்னன்னு அனுகுணம் பண்ணும்னு கெஞ்சினாள் ஆஹான்னு பண்ணி வச்சார் அபிபாக இங்கே இருந்து என்ன பண்றது இந்த விஷர ரூபம் தங்க பாதி உண்து தேவத்தை பாதி அப்படி போஸ்ட் ஆபிஸ்ல பேப்பர் திருச்சும் நடக்கும் பாருங்க அங்க வர பேப்பர் அப்படி எடுப்போம் சிலவன் நமக்கு வர இதுலாம் போயிடும் சில இடங்களில் கொண்டு போய் கொடுத்தான் பூமி ஜலம் இடத்துல பங்கா கொடுத்தான்பத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஊரம் பூமி இருக்கே பில் முளைக்காதான் பிரம்மத்தினுடைய மரத்த நடத்த ஒன்று போய் கொடுத்தாலாம் அது என்ன சொல்லி மறுபடியும்புத்த ஒரு வரம் கொடுத்தா பாபத்தை வாய்க்கிறோம் என்ன வர நாங்க எந்த திரவியத்தோட சொல்றோமோ அந்த திரவியத்துக்குள்ள மதிப்பு எங்களுக்கு இருக்கணும் பால் ஒருபடி ஒரு ரூபா நாங்க ஜலம் எங்களுக்கு ஒரு ரூபாயா இருக்கணும்னாலாம் இந்த தீர்த்தத்தில் வர நுரைய பிரம் மகானதிகள் இந்த மூணு நாள் பகிஷ்டையா இருக்காலே பிரம்மகத்தினுடைய சுரூபம் அவ என்ன வரவரியம் பர்த்தாவோடு அவன் மிருகங்கள்லாம் கர்ப்பமாச்சினா அப்புறம் கிட்ட போகாது புருஷ மனுஷாளுக்கு அப்படி இல்லை அப்படி ஒரு வங்க வரம் கேட்டாலும் ஸ்திரீகள் இப்படி நாலு வரனை கொடுத்து பிரம்மா கரையேறினார் இந்திரன் தம் பாபத்தை போக்கினார் தொஷ்டாவுக்கு கோபம் வந்துடுச்சு தம் புள்ளையான விஸ்வரூபனை கொண்டு விட்டானேன்னு அதுக்காக ஒரு ஆபிச்சாரம் பண்ணி இந்த இருந்து ஒரு பெரிய உருத்தாசுரன் ஒரு அசுரனை உண்டு பண்ணிவிட்டா அந்த அசுரன் இந்திரனை விரட்டினார் அஸ்தியை போய் ததீச்சி நடத்துல அஸ்தி வாங்கி வஜ்ராயுதம் பண்ணி இந்திரன் யுத்தம் பண்ணினார் யுத்தம் போது வஜ்ராயுதம் கிழி வந்துட்டு இந்திரனுடைய ஆயுதம் சொன்னா இந்த சந்தோசப்படாதே ஆயுஷன் கீழவிருந்தா கூட எடுத்துக்கோ உனக்கு தான் அப்பஜெயம் எனக்கு தெரியும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீ சண்டை போடாம இருக்கா இந்த ஆச்சரியப்பட்டா அப்படி சாய்ப்பு அஸ்தமன காலத்துல துணி போட்டு உட்காந்து போட்டு அது மாதிரி யுத்த களத்திய உட்காந்துட்டான உட்காந்து என்னன்னா அஹம்பாசாசோவிதஸ் பூய மனஸ்வரேதாசுபேஸுகாயபிருஷ்டம் நாரமேஜ் நிபத்தியம் வேகசிரபுனம் வா சமஞ்ச சத்வா சொன்னாராம் ஹே ஹரே நாராயண உன் சரணத்தை உபாசிக்கிற பக்தாளுடைய சரணத்தை உபாசிக்கிற பாகவத்தினுடைய காலை நான் சேவிக்க முடியாது எனக்கு ஜென்மாவரணம் நாளாம் அஹம் ஹரே தவ பாதை கூல தாசாமுதாசோவிதா எம் மனசு ஒன்னே நினைக்கணும் எம் வாக்கு உன் ஆமாவியை சொல்லணும் எம் உனக்கே நமஸ்காரம் பண்ணணும் என்னுடைய காது உன் சரித்திரத்தையே கேட்கணும் சொர்க்கம் வாண்டாம் பிரம்மலோகம் வாண்டாம் மோட்சம் வாண்டாம் நான் எப்ப நீதம் வேணும் எனக்கு சமஞ்சத்வாஷே ஒன்னத்தை விட போது எனக்கு வாண்டாம் ஒண்ணு எப்படி வேணும் எதிர்பார்க்கிறேன் தெரியுமோ பட்சிகள் ஆஹாரம்மா வரா போனா வாழ்வாழ் கத்துமா அந்த பட்சிகளை போய் உனக்கு தங்க கூடு கட்டுறேன் பவுன் மாலை பண்ணி போடுறேன்னா கேக்குமா அம்மாதான் ஒண்ணுங்கமா தொட்டுள்ள பாலுக்கு குழந்தையே உனக்கு ரேடியோ வச்சு கூதுறேன் மோட்டர் கார் வாங்கி தரேன்னா கேக்குமா நல்ல யோதியான பத்னியை கல்யாணம் பண்ணிவிட்டு தேசாந்தரம் போயிட்டா ஒரு புருஷன் அடுத்த வருஷம் வரை நிட்டு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாச்சு வல்ல ஆசல்ல பாப்பள் கார் ஓஷப்பட்ட ஆனம பார்த்தாவும் நினைப்பள் அப்பா வந்து நீ கவலைப்படாதே மும்பேல்லூர் பங்களா வாங்கி வைக்கிறேன் பத்து வேல் நிலை தெரிஞ்சு வைக்கிறேன் தேடி ஓவுத சொல்றேன் காரை கபத்தாலா ஆச்சுன்னு போ சொல்றேன் என்ன அப்பா அது மாதிரி என் மனசு ஒன்னையே ஒன்று உன்னையே பார்க்கணும்னு நாசப்படுறதுன்னு சொன்னாலாம் சொன்னால் அடியுடா இந்திரனை கூப்பிட்டு அடிச்சா உடனே देवानाम शुद्ध விராசுரவசாயது சத்துகணிரா தேவோ நித்தோத்யுஷா மகர்ஷிகளுக்கோ இத்தனை பகவச்சரணிவந்ததில்லையே சமூக குணமுள்ள அசுரனுக்கு என்னமா எப்படி பக்தி வந்ததுன்னு கேட்டாலான் ராஜன் சொல்றேன் நாளா சுகாச்சரியா ஜென்மாந்தரத்துல சித்திரகை தூண் உஷியின் தேசத்துக்கு அதிபதியாயிருந்த ராஜாவன் மகாசாஹும் பதினாயிரம் பத்னி அவனுக்கு அங்கிரசு ஒரு நாளைக்கு ஆற்றுக்கு வந்த நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணி எனக்கு ஒரு குறை இருக்கு நீக்கணும்னு நானா அப்பா எந்தடா குறை அதெல்லாம் வாண்டான்டா நான் ஞானோபதேசம் பண்றேன் என்று சொன்னானா எனக்கு வைராக்கியம் அல்ல எனக்கு ஒரு குழந்தைதான் வேணும்னு காட்டானா உடனே ஒரு சருவை வச்சு அவிச எடுத்து கொடுத்தும் ஒரு பத்தனைக்கு பிறக்கும் யாருக்கு பதினாயிரம் ஸ்திரீகள்ல ஒத்தி அவளுக்கு கர்ப்பவதி ஆயிட்டால் குழந்தை பிறந்தது ரெண்டு வயசாச்சு அங்கிருந்து போயிட்டாள் இந்த பாக்கி ஒன்பதனாயிரத்தி சொச்சம் இருக்க இதுகள்லாம் என்ன பண்ணிட்டுதான் ஒண்ணு கொன்னு உட்கார்ந்து பேசிட்டுதான் நம்மோட ராஜா பேசுறதில்ல அவளுக்கு உள்ள பறந்ததுனால உள்ள இல்லாத ஸ்திரீக்கு ஜென்மா என்னத்திடி இப்படி எல்லாம் பேசி கடைசியில என்ன இந்த கூட்ட கூட்டமா போட்டுலாமா ஜம் கொா தேசார் பாலம் கட்டின கண்ட வளத்துல நீயே விழா பெறலட்டமே என்ன அர்த்தம் இப்படி ஒரு எண்ணம் வரலாமா நம்ம தேசத்துல சைக்கிள்ல போறவன கண்டு அத கத்திரிச்சு பண்ணோம்னு நினைக்கிறான் அந்த டயரை நடக்கிறவன் இது மாதிரி ஒரு அசுயும் ஈர்ஷையும் வளர்த்து என்ன தேசம் வேண்டியிருக்கு என்ன நடக்குன்னு தேசத்துல சித்தத்துல இருக்கிற தோஷம்னா போகணும் அதே என்ன போக்கணும் அதெல்லாம் வேண்டும் நமக்கு உடனே என்ன பண்ணினா அவளே இது மாதிரி பண்ணி பண்ணும்னு நினைச்சு தொட்டுள்ள குழந்தை தூங்குற போது அவளுக்கு தெரியாம கரம் குமார ராஜா தங்ககிட்ட பிரியமா இல்லைய அவள்கிட்ட பிரியமா இருக்கான்னு சொல்லி பால கொஞ்சம் விஷத்தை கலந்து குழந்தை கொடுத்துட்டாளாம் தொட்டுல படுத்துட்டு இருக்கிற குழந்தைக்கு கிருத்தத்யுதி ரஜானந்தி கிருத்தத்யுதி தெரியாமலே சபத்னி நாமகம் பெரிய தப்பு பண்ணுவாள் சொபனத்துல கூட அவன் நினைக்கலையா அவன் ஆத்துல எப்படி குழந்தை தூங்குற அன்னையை சஞ்சரிக்கின்றிருந்த பால் ரெண்டு மணிக்கு குழந்தை கூப்பிடுவோம்னா அம்மா தன்னியம் வேணும் பால் வேணும்னு ரெண்டு மணியாச்சு ரெண்டரை மணியாச்சு கூப்பிடலையேன்னு வேலைக்காரியை கூப்பிட்டு குழந்தை எடுத்துன்னு வாடி நாளா போய் பார்த்துட்டு ஹோன்னு கத்தினாலாம் கண் வழியில வந்து விடுத்தோம் அம்மா நீலம் பாஞ்சு கிடக்கு உடம்பு நாளாஜி போய் பார்த்து இவன் ராஜா கதறே மந்திரிகள் கதறே இந்த விஷம் கொடுத்த ஒன்பது நாயிரமும் செஞ்சாடுதான் ஒன்பது நாயிரம் சொச்சமும் அவன் மெட்ராஸ்ல எல்லாம் திருடின போயெல்லாம் அதோ போறான் திருடன் திருடந்து போடுவனே அவன் திருடனை நாம் அதோ போறான் போறாம அங்காரா வரவனே அம்மா அப்படி சொல்லுவோம் அவன் மடியில் இருந்து செஞ்சலி அதனால அதோ அதுங்கிற பயில முதல்ல பிடிக்கணும் அங்க ஒத்துமில்லைங்க இவன்னா அது மாதிரி சொல்லுவான் உடனே கதலினா நம்மா ராஜா மூர்த்தியா விழுந்துட்டா என்ன சொன்னாருன்னா உத்திஷ்டை மேஷோபயா திருந்தம் குழந்தைகள் ஊர் குழந்தை எல்லாம் ரெண்டு வயசு குழந்தை ஒரு ஆயிரம் குழந்தை இவனோட சாயந்தரம் வந்து விளையாடுமா மாமி அம்பியை விளையாட அனுப்ப கூப்புடுதான் அப்பா குழந்தை எல்லாம் வந்து விளையாட கூப்புறாள் தானே அவரா உத்திஷ்டாஷோ பாரம்பனாய் தூங்கி விட்டேடா பசு புருக்க மாட்டேடா நபனே தஞ்சமானம் பண்றார் எங்களுக்கு சந்தோஷத்து உண்டு பண்றார் தொந்தா தனாசி சபா மனா அஞ்சர்பரம்ஜதி நி அகரு என்ன அப்பனே எங்களை எப்படி கைவிடப்படாதா அப்பா தவிக்கிறாள்டா அத்தம் தாத்தா நார்ஹசிச்ச மாம் கிருபாம நானாடா என்ன விட கூடாதா தெத்தும் தவசோக்தம் அப்பாவை பாடுறா தவிக்கிறாள் உன்னால தாண்டா நாங்க குழந்தை இல்லாத துக்கத்தை தாண்டனும் அஞ்சஸ்தரோதா அப்பிரஜதுஸ்தரம் தயவில்லாத யமனிச்சுன்னு போனா நாங்க தாங்குவோமோட ஆகா இன்னைக்கு என்ன யார் முகத்துல முகிச்சேன் உம்மழ சொல்லுக்களையே உன் பிஞ்சிருப்ப பார்க்காத போதா போடுதே நீங்க நகம் தனூஜது மங்களன்மயமலோகம் பின் சிறுப்பையும் சுத்தமான தந்தத்தையும் அழகான நேற்றத்தையும் மழச்சொல்லையும் கழ்காலன் ஹழா போயிடுத்து நீக்கி நழுதாளாம் ரகசிச்சமாம் னூதேதமே முதஸ்மிதிதீட்சரன்வமோகம் நீரஸ்தே திரும்பி வராது ஊருக்கு பூட்டியோடான கதரினா கருணையில்லாது எவனூட்டானோன் கதரிநாடா கதர்ல தேசமூக கதர்ல இந்த சமயத்துல ரெண்டு மகான்கள் வந்தாராம்